வணக்கம் நண்பர்களே நற்றினைன் ஹேரி பாட்டர் கதை சொல்லும் நீதி பகுதி அறுபத்தி வழங்குவதற்காக சென்னையிலிருந்து அரவின் சோ கதை இல் பல ரகசியங்கள் இன்னும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு பல விடை தெரியாத கேள்விகள் இருக்கின்றன அந்த ஃபயர் போல்ட் அதில் எந்த தீயசக்தியும் இல்லை என்று ஆராய்ச்சி பண்ணி ப்ரொஃபசர் மினர்வா டெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த ஃபயர் போல்ட்டை யாரும் ஹாரிக்கு இன்னும் புரியல சரி கடைசிதான் சந்தோஷமாக விளையாட ஆரம்பித்தான் அடுத்த கேமில் மேல்ஃபாய் சதி செஞ்சான் டிமெண்டர்ஸ் மாதிரி அவங்க கிராப் கோயில் மேலே மேல நின்று ஒரு வயரமான டிமன்டர் போல நின்று அவனை பயங்கரத்தை தோக்கடிக்க முயற்சி பண்ணாங்க அது நடக்கல அவனோட பேட்டர்னஸ் மந்திரம் வேலை செஞ்சு அவங்கள அதனால அந்த சதி முறியடிக்கப்பட்டுறது ஹாரின் நல்ல பாயிண்ட் வித்தியாசத்தில் அந்த டீம் ஹேரியோட டீம் ஜெயிச்சிருச்சு எல்லாம் ஹாரியை தூக்கி கொண்டாடுறாங்க இனிமேல் நம்ம ஈஸியா ஃபைனல் பேருவோம் நம்ம தான் கப்ப தூக்கும் அப்படின்னு டீமோட ஆடிவர் வேர்ட்ஸ் தூக்கி தூக்கி கொஞ்சாரு டீம்ல எல்லாரும் கட்டி பிடிச்சி எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்காதான்னு யாரிக்க ஒரே இயக்கம் ஆனால் அது வந்து எப்படி நடிக்கும் எல்லாரும் சந்தோஷமாக அதை இன்ஃபார்ம் பண்ணுறக்கா ஹேக்ர்டோட ஹட் ஒரு சின் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்குள்ளே அந்த பள்ளிக்குள்ளேயே ஒரு சின்ன ஹட்ல அவர் தங்கிட்டு இருக்காரு அவரோட அவருக்கு பிடிச்சமான விலங்குகள் எல்லாம் பராமரிச்சு அங்கே கதவு திறக்கவே மாட்டேங்குது உள்ள வந்து வாங்க வருத்தமாக்கீங்க அருமையா நீங்க போச்சு எல்லாமே போச்சு என்ன நடந்தது சொல்லுங்க பக் பக் பிக் கொல்ல போறாங்க குதிரை போன்ற ஒரு பறவை அந்த விலங்கை வந்து அன்பா எப்படி கட்டுப்படுத்துறது சொல்லிக் கொடுத்தும் போது அதிகாரத்தை காட்டும் போது அவனை கடிச்ச ஒரு பறவை அது வந்து கொல்லணும் கொல்ல போறாங்கன்னு என்ன நடந்தது போட்டுட்டான் பக்பிக்கு ரொம்ப ஆபத்தான மிருகம் அதனால மக்களுக்கு பசங்களுக்குலாம் அடிபடுது ஆனாலும் அத வந்து இருக்கக்கூடாது வந்து மோல என்னையே வேலை விட்டு தூக்கணும்னு சொன்னாங்க அப்படி என்னாச்சு டர் வந்து அது ஏன் தப்பு இல்ல மேல்பாய் செஞ்ச தப்புன்னு சொல்லி எப்படியோ அந்த கேஸ வந்து ஓரளவு சரி பண்ணாரு ஆனா அதையும் மீறி ஒன்னும் தெரியாது பறவை அது ஆபத்தான மிருகம் அதை உயிரோட விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அழுகுறாரு ஒன்னும் புரியல ஹரிக்கே ஏதோ ஆறுதல் சொல்லணுமேனு கவலைப்படாதீங்க இன்னும் ரெண்டு மாசத்துல வருவாங்களாம் இன்னும் அப்பீல் பண்ணிருக்கேன் எனக்கு அந்த அப்பீல் மேலே நம்பிக்கை இல்ல அது முடிஞ்சு ரெண்டு மாசத்துல முடிஞ்சு அந்த அப்பீல் தோத்துட்டேன்னா வந்து கொண்டுடுவாங்க கொல்லப்படாதீங்க எப்படியாவது அந்த அப்பீல் எப்படி ஸ்ட்ராங்கா அந்த அப்பீல் நம்ம வாதாடணும்னு நான் பாய் சேர்த்துட்டு வரேன் ஹெர்மியா நீ தைரியம் சொல்ற சரி உங்களால முடிஞ்சதை பாருங்க அப்படின்னு சொல்றாரு ரெண்டரும் ஹர்மியானி ஹேரியும் ராணும் போய் லைப்ரரியில் என்னென்னமோ தேடுறாங்க பழைய கேஸெலாம் எடுத்து பார்க்குறாங்க ஒரு மிருகம் ஆபத்தான மிருகம் அப்படின்னு மினிஸ்டி முடிவு பண்ண குலதான் பண்ணியிருக்காங்க கடைசி ஐநூறு வருஷம் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு ரூமுக்கு போகிறாங்க அங்கே ரூமுக்கு போகும்போது மேல்ஃபாய் வந்து அவனுக்கு இப்போதான் எலினியாக வந்தது ஓ நம்ம எலியை எங்கேயே விட்டுட்டு வந்துட்டோமோ அதனால்தான் கிரவுண்டுக்கு வரலையோன்னு பார்க்குறான் ஒரே ரத்த திட்டா இருக்கு கட்டில் மேல இல்ல இல்ல அப்படின்னு என்னன்னு எல்லாம் கட்டில ஒரே ரத்த கரையா இருக்கு ஒரு பக்கம் எலியோட நகம் மட்டும் பிஞ்சிருக்கு அய்யோய் எங்க போயிட்ட எங்க போயிட்ட கட்டிலுக்கு அடியில பாக்கறான் எலி இல்ல ஆனா பூனையோட முடி முடியா இருக்கு அய்யோ இந்த குரு சாங்ஸ் தான் எலிய கொன்னிடுச்சு ஐயோ அங்க ஒரே ரத்தக்கரையா இருக்கு எலிய அந்நியமா கொன்னிடுச்சு இந்த குரு எலிப்போச்சே எலி போச்சே ஹர்மியானி கையில இருக்கிற பூனைய பாத்துட்டே திரு திருத்த திருமடிக்கிறான் ஏ பூனை உன்னு சும்மா ஓட மாட்ட அப்படின்னு பூனைய நோக்கி பாயிரம் அது பயந்து பயந்து கத்துது ஹர்மியாணி ரான் சும்மாரு அது இந்த பூனை செஞ்சிருக்காது கண்டிப்பா செஞ்சிருக்காது நம்ம தடுக்க முயற்சி பண்றா இருக்கா இல்லைய கன்பார்ம் பண்ணுவோம் ஏதாவது பொறுமையா தேடுவோம் ஏன் அவசரப்படுற சொல்லி சமாதானப்படுத்துறான் இருந்தாலும் ஹர்மியானி ஹாரிக்கிட்ட ஹரி நீ அது என்ன நம்பு யாரி நான் இந்த பூனை அப்படி செய்யாது ஹாரி அது எப்பயுமே எலிய மேல பாயுமே தவிர குளெல்லாம் பண்ணாது யாரி ஹரி எதுவுமே சொல்லலை ஏன்னா அவனுக்கே உள்கொள்ள ஒரே சந்தேகம் இந்த பூனை எப்பயுமே பாயுது இது சும்மா விட்டுருக்கா இதுதான் தாக்கிருச்சோ எலி உயிரோடு இருக்குன்ற நம்பிக்கை அவனுக்குமே இல்லை ஏன் அந்த இலிக்கு இப்படி நடக்குது அந்த இலிக்கும் பூனைக்கும் என்ன சண்டை எலி ஏன் இப்படி ஓடிருச்சு அது உயிரோட இருக்கா செத்துருச்சா இது எல்லாத்தையும் நம் வரும் பாகங்களில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்